போர் செய்துவிட்டு வீடு திரும்பும்போது அவர் அல்லாஹுவின் வழியிலேயே உள்ளார் அவருக்கு அதன் நற்கோலி உண்டு என்று நபி செல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு நான்கு எட்டு